வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கு நட்டனையின் பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் முதலில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. எழுத்தாளர் இமயம் அவர்கள் கனடா தமிழ் இலக்கிய தோட்ட அறக்கட்டளை சார்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இயல் விருதை பெற்றார் 2. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது 3. தமிழக அரசின் மூலம் இந்தியாவில் முதல் மியூசிக் மியூசியம் எனும் இசை அருங்காட்சியகம் திருவையாரில் அமையவுள்ளது 4. வெஸ்புசி யூஎஸ் மிலிட்டரி சேட்டலைட் என்ற பெயரில் ஜிபிஎஸ் த்ரீ செயற்கைக்கோளை அனுப்பியுள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஸ்பேஸ் இனி இன்றைய கேள்விகள் 1. குட் கவர்னன்ஸ் டே எனும் தேசிய நல்லாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது 2. இன்டர்நேஷனல் கீதா மகோத்சவ் 2018 எனும் சர்வதேச கீதா மகோத்சவ் நடைபெற்ற இடம் எது மூன்று நேஷனல் ஃபார்மர்ஸ் டே எனும் தேசிய விவசாயிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது நான்கு ஃபோர்பஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இந்தியாவின் பெரும் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி